ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா மணவாழ மாமினிகளுடைய உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் வானமாமலை ஸ்ரீ பத்மநாபன் சுவாமி மணவாழ மாமணிகள் விஷயமாக சில வார்த்தைகள் தெரிவிக்க வேணும் என்று நியமித்தார் அதன் பொருட்டு சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறேன் மணவாள மாமுனிகள் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரண்ணர் என்பவருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார் இவர்களுக்கு குழந்தையாக திருக்குறுகூரிலே ஐப்பசி மாதம் மூலநட்சத்திரத்தில் ஒரு வியாழக்கிழமையில் அவதரித்தார் இந்த மா மாமுனிகளுடைய வைபவத்தை சொல்லி முடிக்க முடியாது அவர் அவதரித்த நாளினுடைய பெருமையும் சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் பெரியோர்கள் அனுபவித்த ரீதியிலே சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன் அவருடைய அவதாரத்தை சிறப்பித்து நாள் பாட்டு அந்த நாள் பாட்டை அனுபவிப்பதன் மூலமாக அவருடைய சரித்திரத்திலிருந்து சில விஷயங்களை அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறேன் செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்துடுனாள் சீருலகாரியர் செய்தருள் நற்களை தேசு பொழிந்துடுனாள் மந்த மதிப்புவி மானிடர்த்தங்களை வானில் உயர்த்திடுனாள் மாசருஞானியர் ஷேர் எதிராசர்தம் கந்தமலர்பொழில் சூழ் குறுகாதிபர் கலைகள் விளங்கிடுனாள் காரமரு மேனி அரங்க நகர்கிறை கண்கள் கழித்துடு நாள் அந்தமில்ஜீர் மணவாள முனிப்பரன் அவதாரம் செய்துடுனாள் அழகு துகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதனு நாளே முதல்ல செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்துடுனாள் திராவிட வேதமான அருளிச் செயல்கள் நம்மாழ்வாறு காலத்திற்கு பிறகு நாதமுனிகளாலே திருப்பி அதற்கு ஏற்றத்தை எல்லாம் பெற்றது பிறகு எம்பெருமானாறு காலத்திலே மிக மிக நன்றாக வளர்ந்தது நம்முள்ளை முதலான ஆச்சாரியர்கள் அதற்கு வியாக்கியானமிட்டு நன்கு வளர்த்தார்கள் காலக்கிரமேண அதனுடைய வைபவமானது தெரியாமல் பிரச்சாரம் சுருங்கிவிட்டது பிரச்சாரத்தில் அதிகமாக இல்லாமல் சுருங்கிய காலத்திலே மணவாள மாமணிகள் அதனுடைய ஏற்றத்தை எல்லாம் தெரிவித்து நன்கு வளர்த்தார் மிக மிக நன்றாக வளர்த்தார் அப்படிங்கிறது தான் அவருக்குண்டான பெருமைகளில் தலையான பெருமை மேலும் அந்த காலத்தில் ஆழ்வார்களுடைய ஜென்மத்தை இட்டும் அவர்கள் இயற்றிய பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் தமிழில் இருப்பதன் காரணமாக அதை அங்கீகரிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தனர் சிலர் அப்பொழுது அதனுடைய பெருமை எல்லாம் எடுத்து காட்டி உபதேச ரத்தினை என்கிற நூலின் மூலமாகவும் மற்றும் வியாக்கியானங்களின் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் நன்றாக வளர்த்தார் மணவாள மாமுனிகள் ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார்களையும் அருளிச்செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்தாம் நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள் என்ன அவர்கள் அருகே செல்லக்கூடாது என்று நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அதாவது எதிர்மறையாகவும் நேராகவும் எதிர்மறையாகவும் தெரிவித்தார் அதனுடைய ஏற்றத்துக்கு நேர்முகமாக தெரிவித்தார் அதை பழிப்பவர்களிடத்திலே செல்லக்கூடாது என்று அவர்களுடைய தாழ்ச்சியை எல்லாம் எதிர்மறையாகவும் தெரிவித்தார் இப்படி அன்வய வெத்திரேக்க ஆழ்வார்களுடைய சிறப்பையும் அருளிச் ஏற்றத்தையும் காட்டி அருளினார் இதன் மூலமாக செந்தமிழ் வேதியர்கள் என்ன ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் அதிலே ஈடுபட்டவர்கள் அருளிச் செயல்களிலே ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு உண்டான வருத்தம் ஒரு வருத்தம் ஏற்பட்டதாம் அந்த காலத்திலே ஆழ்வார்களே இப்படி பழிக்கிறார்களே அவருடைய அருளிச் பழிக்கிறார்களே என்ன சில வருத்தம் ஏற்பட்டது அந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கி அவர்களை மகிழ்ச்சி செய்தார் அப்படிப்பட்ட திருநாள் இந்த ஐப்பசி திருமூல நன்னாள் செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்துடும் சீருலகாரியர் செய்தருள் நற்களை தேசு பொழிந்துடுனாள் புல்லலோகாச்சாரியர் அருளிச்செயலில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தா அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கிறது என்னும் முக்கியமாக திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் என்கிற இரகசிய அர்த்தங்களை தெரிவிக்கிறது என்ன அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் சூத்திர வடிவமாக அஷ்டாதச ரகசியம் என்று சொல்லும்படியாக கிரந்தமாக்கினார் முக்கியமாக மூச்சுப்படி ஸ்ரீவஜன பூஷணம் தத்துவத்ரயம் முதலான கிரந்தம் கிரந்தங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மாமன்கள் அத்தமாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார் இந்த வியாக்கியானம் இல்லைன்னா நமக்கு அது புரியவே புரியாது முதல்ல ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய ஏற்றத்தை எல்லாம் தெரிவித்தார் பல உபதேச ரத்தினாலையிலே ஆறு வஜன பூடணத்தின் அறிவார் ஆறது நேரில் அணூட்டிப்பார் மனவாள மாவுணிகளை தவிர அதை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது பத்தின உண்மையான ஞானமும் மணவாள மாவுனிகளுக்கே உண்டு அப்படி மெச்சும் யாக்கியாக அதற்கு ஒரு வியாக்கியானம் அனுகிரகித்து நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார் மேலும் அனுஷ்டித்தும் காட்டினார் அப்படிப்பட்ட பெருமை சீருலகாரியர் செய்தருள் நற்களை தேசு பொழிந்துடு நாள் என்று புல்லலோகாச்சாரியர் அருளி செய்த அந்த கிரந்தங்களுக்கு ஏற்றமே எப்பொழுது ஏற்பட்டதுன்னா மனவாள மாமணிகள் காலத்திலே தான் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை அடுத்தது மந்த மதிப்பு மானிடர் தங்களை வானில் உயர்த்திவிடுனாள் ஞானமே இல்லாத மக்கள் இவர்களுக்கு பரமத்தை வாங்கி தருகிறாராம் கையிலங்கு நெல்லிக்கனி என்று அவர்களுக்கு உபதேசித்து நல்வார்த்தை அவர்களுக்கு தக்கவாறு அருளி அவர்களையும் பரமத்துக்கு அழித்து செல்லும்படியான பெருமையை உடையவர் மணவாள மாமணிகள் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் அருளி செய்த வரவரமணி சதகத்தில் இரண்டாவது ஸ்லோகம் எதவரண மூலம் முக்தி மூலம் பிரஜா நாம் ஷட்டரிப்பு முனிதிரஷ்ட ஆம்னாய சாம்ராஜ்ய மூலம் கலிகளுஷ மூலம் புன்மூலனே மூலமிந்தே ச பவது வரயோகின சமஸ்த அர்த்த மூலம் பவது என்று தெரிவிக்கிறார் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய ஏற்றத்தை தெரிவிக்கிறார் எதற்கெல்லாம் மூலம்னா காரணம்னு ஒரு அர்த்தம் உண்டு இந்த மூல நட்சத்திரத்திலே அவதரித்த மனவாள மாவணிகள் பலவற்றுக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னா பிரஜா முக்தி மூலம் மக்களுடைய மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறதாம் இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மனவாள மாவனிகள் அவதரித்ததுனாலே இந்த ஏற்றமானது மூல நட்சத்திரத்திற்கு ஏற்பட்டது முக்தி மூலம் பிரஜானா அப்படின்னு தெரிவிக்கிறார் அதுதான் இங்க மந்த மதிப்பு மானிடர் தங்களை வானில் உயர்த்திடுனாள் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது ஒரு சரித்திரம் மணவாள மாமினிகள் கோயிலிருந்து திருப்புள்ளாணிக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக எழுந்தருளிகிற சமயம் மதுரை வழியாக வைகை நதி வழியாக எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார் பள்ளக்கிழே வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலே சிறிது காலம் ஓய்வெடுக்க அங்கே ஒரு புளிய மரம் அவருக்கு நிழல் கொடுத்ததாம் அடியார்களுக்கும் மணவாள மாமணிகள் இழைப்பாறுவதற்குமாக இப்படி இடம் கொடுத்தது அந்த மரத்திற்கும் மணவாள மாமணிகள் மோட்சம் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரமானது தெரிவிக்கிறது எம் எம் பாணிபாம் எம் எம் பஷியத்தி சுஷா ஸ்தாவராணியப்பி முக்கியந்தே கிம் புனர்பாந்தவா ஜனா என்ன சாதுக்கள் யாரை திருக்கைகளால் ஸ்பர்ஷிக்கிறார்களோ யாரை திருக்கண்களால் கட்டாட்சிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்தாவரங்களுக்கும் மோக்ம் கிடைக்கின்றது பந்து ஜனங்கள் அவரோட கூட இருப்பவர்களை பற்றி சொல்ல வேணுமோ என்ன மனவாள மாமணிகள் ஸ்பருஷம் பட்ட புளியமரத்திற்கே மோட்சம் கிடைத்ததென்றால் அவரோடு சம்பந்தம் உள்ள மனுஷியர்களுக்கு கிடைப்பதிலே என்ன ஆச்சரியம் என்ன மந்தமதிப்புவி மானிடதங்களை வானில் உயர்த்துடுனாள் மாசரி ஞானியர் செயர் இதிராஜ தம் வாழ்வு முளைத்துடுனாள் எதிராசர் அவர் எல்லா ஞானியர்களும் சேரும்படியாக இருந்தார் முதலியாண்டான் குரத்தாழ்வான் எம்பார் போன்ற மகனியர்கள் அனைவரும் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள்னு சொல்கிறோம் ஜிஆர் சுவாமிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு அனைவருடன் கூடி எழுந்தருள் இருந்தார் எம்பெருமானார் அவருக்கு எப்பொழுது மகிழ்ச்சினா எம்பெருமானுக்கு நித்தியமாக நாம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அப்படி இருந்தால்தான் அவருக்கு மகிழ்ச்சி எம்பெருமானார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார் வரம்புறுத்த பெருமானார் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் மற்ற எல்லா முன்புள்ள ஆச்சாரியர்கள் ஓராண் வழியாக ஒருத்தர்க்கொத்தர்க்கு உபதேசம் பண்ணி போந்தார்கள் மனவ எம்பெருமானார் அந்த வரும்பை அறுத்தார் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறாரே மணவாள மாமணிகளே அப்படி அவர் உபதேசித்ததற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் ஆளுமாளார் என்கிறவனுடைய தனிமை தீர்கைக்காக என்ன பெரியாழ்வார் எப்படி அனைவரையும் அழைத்து கைவழியார்த்திகள் ஐஸ்வர்யார்த்திகளையும் அழைத்து வெறும் பகவல் லாபார்த்திகளாக அவனையே வேண்டும் பிராபியமும் பிராபகமாக இருக்கக்கூடிய அடியார்களை மட்டும் அழைக்கலை கைவல்லியார்த்திகள் மற்றும் ஐஸ்வர்யார்த்திகள் இவர்களையும் திருத்தி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வைத்தார் அதே போல அவருடைய அவருக்கும் அதே நோக்கு உபதேசத்துக்கு காரணம் என்னன்னா ஒரு புகழுக்காக உபதேசிக்கவில்லை தனக்கு பணங்காசி கிடைக்கும்னு உபதேசிக்கலை எம்பெருமானுடைய தனிமையை தீர்க்க அவனுக்கு பல்லாண்டு பாடவேனும் எந்தென்பதற்காகத்தான் உபதேசித்தார் அதை நன்றாக வளர்த்தவர் யாருன்னு பார்த்தா மனவாள மாமுணிகள் பிரமாணத்திற்கு மங்களாசாசனம் பிரமேயத்துக்கு மங்களாசாசனம் பிரமாத்தாக்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி இதையே யாத்திரையாக கொண்டு எழுந்தருள் இருந்தார்னு பார்க்கிறோம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி என்று அவருடைய வியாக்கியானங்களுக்கும் வாழி மறையோடு சேர்ந்து வாழ வேணும்னு பிரமாத்தாக்களுக்கும் பிரமாணங்களுக்கும் வாழ்த்து அதேபோல தேவராஜ மங்களம் மற்றும் அவருடைய ஆணையாலே பிருத்திவாதி பயங்கரம் அண்ணா அவர்கள் சாதித்த வெங்கடேச சுப்பிரபாதம் என்ன பிரபத்தி மங்களம் என்ன மற்றும் மற்ற திவ்ய தேசங்களுக்குண்டான மங்கள ஸ்லோகங்கள் என்ன அனைத்தும் எம்பெரும் மனவாள மாமணிகள் காலத்திலே ஏற்பட்டது அப்படி எம்பெருமானார் மிக மிக நன்றாக வளர்த்தார் திவ்ய தேசங்களையும் பிரமாணங்களையும் காத்தார் அப்படிப்பட்ட அவருடைய அவதார நட்சத்திரமாகையாலே மாசரிங் ஞானியர் சேர் எதிராசிரதம் வாழ்வு முளைத்தொழு நாள் கந்தமலர் பொழில்சூழ் குருகாதிபர் கலைகள் விளங்குடு நாள் குருஹாதிபர் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய கலைகளான திவ்ய பிரபந்தங்கள் அது நன்றாக எப்பொழுது விளங்கியது என்னால் மனவாள மாமுடிகள் ஈடு வியாக்கியானம் கோயிலிலே பெரிய திருமண்டபத்திலே சிஷ்யர்கள் புடைசூழ நம்பெருமாள் நாய்சியாரோடு திருவோளக்கத்திலே இருக்க வீட்டிற்கு நன்காக நன்றாக உபதேசித்தார் உபன்யசித்தார்னு பார்க்கிறோம் நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு எம்பெருமானும் பிராட்டியுமாக இருக்க சேர்ந்திருக்க தான் வாசிக்க கைங்கரியம் செய்ய வேணும்னு பாரித்தார் திருவாரன் விலையில இன்பம் பயக்க எழுள் மலர் மாதரும் தானும் முன்னாடி திருவாயுமொழி விண்ணப்பிக்க போகணும் என்று ரொம்ப பாதித்தார் அதெல்லாம் தீர்த்து வைத்தவர் யாருன்னு பார்த்தா மணவாள மாவணிகள்னு சொல்லணும் நம்பெருமாள் திருமுன்பே ஞாயிற்றுமார்கள் எழுந்தருள் இருக்க சிஷ்யர்களோடே பெரிய திருமண்டபத்திலே ஒரு சம்வசரம் ஈடு வியாக்கியானம் விஸ்தரமாக பன்னியசித்தார் இப்படி மேலும் தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாகவும் திருவாயுமொழி நூற்றாண்டு அதிகிற அத்தியத்புத கிரந்தம் ஈட்டினுடைய பிரவேசத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அனைத்தையும் பொதிந்திருக்கும்படியாக நாம் எல்லா அனைத்தையும் நினைவில் கொள்ளும்படியாக அனுகிரகித்த திருவாயுமிழி நூற்றந்தாதி இது போன்ற நூல்களை எல்லாம் அருளிச்செய்து கந்தமலர் பொருள் குருகாதிபர் கலைகள் விளங்குடு நாள் காரமருமேனி அரங்கநகர்கை கண்கள் கழித்துடு நாள் அரங்கநகர்கை பெரிய பெருமாள் அவருடைய திருக்கண்கள் நன்று கழித்ததாம் பொழுது கழித்தது ஈடு சாத்துமுறை செய்தார் மணவாள மாமினிகள் அப்பொழுது தானே சிறு குமாரனாக வந்து நன்கு அனுபவித்தார் மணவாள மாமணிகளுடைய திருமேனியை நன்கு அனுபவித்தார் கண்களெல்லாம் கழித்தது அப்படி அனுபவித்து அவருக்கு தனியனை சமர்ப்பித்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற தனியனை சமர்ப்பித்து சம்பாவனையாக தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தையே கொடுத்தார் இதுவும் போராது என்று அப்பிள்ளை மூலமாக இவருக்கு வாழி திருநாமம் அணுகு அருளி செய்ய வேணும்னு நியமித்தார் அப்பொழுது அவர் அருளி செய்ததுதான் வாழி திருவாய்மொழிப்புள்ளம் மதக வாழ் வாழும் மணவாழ வாழியவன் என்கிற அந்த பாசுரமும் செய்யதாமரை தாழ்னை வாழிய என்கிற பாட்டும் அடியாறுகள் வாழ அரங்கநகரு வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ என்கிற பாட்டும் இங்கே ரெண்டாவது பார்த்தோன்னா செய்யதாமரை தாழ்னை வாழி அப்படியே திருமேனியை நன்கு வர்ணிக்கும்படியாக இருக்குது சேலை வாழி திருநாமி வாழிய தூய்யமார்பும் பொறிநூலும் என்ன முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியன் இது நம்பெருமாள் நியமித்து அப்பிள்ளை சாதித்தது அதனால் நம்பெருமாளே சாதித்தது என்று கொள்ளலாம் என்ன நன்றாக கண்கள் கழித்ததாம் மணவாள மாமனிகள் அவர் ஈடு சாதிக்கின்ற அந்த வைபவத்தை காண நன்று கழித்தது பெரிய பெருமாளுடையவும் நம்பெருமாளுடையவும் கண்கள் என்ன பார்க்கிறோம் அப்படி காரமருமேனி அரங்கநகர்க்கிறேன் கண்கள் கழித்துடு நாள் அந்தமிழ்ச்சியை மணவாள முனிப்பரன் அவதாரம் செய்திட்டனால் இப்படிப்பட்ட அனந்தமான கல்யாண குணங்களை உடையவரான மணவாள மாமினிகள் அவர் அவதரித்த நன்னாள் வைப்பசியல் திருமூலம் என்னும் நாள் இந்த நாளிலே அவருடைய உற்சவங்கள் எல்லா திவ்வதேசங்களிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவற்றில் பங்கு நாமும் மணவாள மாமணிகளுக்கு பல்லாண்டு பாடி நிற்போம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனை नित्य भूया निश्रीर्मंग